உடன்படிக்கை போகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் புது உடன்படிக்கை போதித்துக் கொண்டு வருகிறோம் இந்த புது உடன்படிக்கை என்பது ரொம்ப முக்கியம் இயேசுவின் மரணத்தினாலே நாம் எல்லாரும் புது உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் இதற்கு முன்பாக தேவன் இஸ்ரவேல் மக்களோடுதான் உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்தார் அந்த உடன்படிக்கைக்கு பேர் பழைய உடன்படிக்கை இந்த பழைய உடன்படிக்கையின் மக்கள் இஸ்ரவேலர்கள் நமக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை யாரும் துணிச்சலாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கே பழைய ஏற்பாடு தான் இருக்குது ஒருத்தரை பயம் பொறுத்துறதுக்கு வாக்குதத்தங்கள் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இந்த பழைய ஏற்பாடு தான் அவங்களுக்கு உதவியாக இருக்குது அதனால் என்ன செய்வாங்கன்னா பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டை நமக்கு போதிப்பாங்க போதிக்கிறது தப்புல ஆனா அந்த பழைய ஏற்பாடு இயேசுவின் மரணத்துக்கு பிறகு முடிவடைந்து விட்டது அதை விட விசேஷித்த வாக்குதத்தங்கள் அதை விட விசேஷித்த உடன்படிக்கையை தேவன் நம்மோடு ஏற்படுத்தியிருக்கிறார் எப்ரையர் எட்ட அதிகாரத்துக்கு வருவோம் எப்ரையர் எட்ட அதிகாரத்துக்கு வருவோம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேலர்களுக்கு இருந்த அந்த உடன்படிக்கை அந்த வாக்குதத்தங்கள் அந்த ஆசாரிய ஊழியம் அதை சுட்டி காட்டி புதிய உடன்படிக்கை எப்படி அதைவிட விசேஷித்தமானது அதைவிட விசேஷித்த வாக்குதத்தங்கள் இருக்கிறது அதைவிட சிறந்த ஆசாரிய ஊழியம் நமக்கு இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார் அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவது இல்லையா அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது வேதம் சொல்கிறது அந்த உடன்படிக்கைக்கு அந்த உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் புதிய உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை புதிய உடன்படிக்கைக்காகத்தான் இயேசு மறித்தார் அப்போ இயேசு மறித்திருக்க வேண்டியதில்லை அப்ப இயேசுவின் மரணம் ஒரு உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு இயேசுவின் மரணம் புது உடன்படிக்கையை இந்த உலகத்திலே ஸ்தாபித்திருக்கிறது உடன்படிக்கை என்றால் உறவு என்று சொல்லலாம் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு டிக்ஷனரியில் இருக்குது ஒப்பந்தம் உடன்படிக்கைன்னா கவனன்ட் ஏற்பாடு நம்ம வாசிக்கிறோமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த ஏற்பாடுன்ற வார்த்தைக்கெல்லாம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அர்த்தம் தெரியாது பைபிளே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வாசிக்கிறாங்க ஏற்பாடுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுட்டாங்க அதனால கிறிஸ்தவர்கள் யாரும் அதை பற்றி பேசுகிறதும் இல்லை கேட்குறதும் இல்லை அது என்னன்னு விளங்கிக்கிறதும் கிடையாது அதனால வந்த குழப்பங்கள் தான் நிறைய கடைசி கால போதனை போதனைகளுக்கு இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் இந்த ஏற்பாடுன்ற புஸ்த ஏற்பாடுன்னு படிக்காததுனால வந்த வேணதான் அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டு ஏசுவை பார்த்து சீசர் குறிப்பாக சீசியர்கள் இயேசுவை பார்த்து இந்த உலகம் எப்பொழுது முடிவடையும் கேட்கும்போது நம்மளுக்கு ஏற்பாடு ஏற்பாடோடு அந்த உலகம்ன்ற வார்த்தை சம்பந்தமாக இருக்கிறது குறிப்பாக அவங்க உலகத்தை பற்றி கேட்கலை யுகத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்றத அவங்களால அதை புரிஞ்சிக்கவோ விளங்கி கொள்ளவோ சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவோ அவங்க மனசில் இருதயத்தில் இடம் இல்லை ரொம்ப காலமாக ஒன்று நம்பிட்டு இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வர்றது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அதுலேருந்து வெளியில் வரணுன்னா கொஞ்சம் திறந்த மனதோட வேதத்தை படிக்கணும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரின்னு நாம் நினைக்கிறது தவறு அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு நாம் அண்டவுடையே உங்களுடைய வேத வசனங்கள்லேருந்து நான் கற்றுக்கொள்ளணும் இதுவரைய நான் நினச்சது சரின்னு நினச்சேன் ஒரு வேலை எந்தில் தவறு இருக்கலாம் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறதில் தவறு இருக்கலாம் பிள்ளை இருக்கலாம் ஆகவே எனக்கு இதை காண்பியம் சத்தியங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் என்றால் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு நாமளே நமக்கு நமக்கு தடையாயிரும் விசாசு தடை பண்ணல ஆண்டோரம் தடை பண்ணல நாம இக்னோர் பண்றதுனால அறிந்து கொள்றத தவிர்க்கிறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா அறிந்து கொள்றதை தவிர்ப்பாங்க அவங்க கேள்விப்பட விரும்ப கேள்விப்படுறதுக்கு அவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க இதெல்லாம் அதுக்குதான் இந்த மாதிரி காலி சீட்லாம் கேள்விப்படுறதை தவிர்ப்பாங்க கேட்க கூடாதுன்னே இருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை சில போதகர்கள் பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்ல நீங்க எதையுமே கேட்டது இல்ல நீங்க இது வரைக்கும் ஒன்னுத்தையும் கவனிச்சது உங்களுக்கு எதுவுமே புரியல புரியா இது மாதிரி யோசிச்சது இல்ல ஆகவே அவங்க அந்த பழைய விஷயத்தையே தொடர்ச்சியாக அவங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் சொல்கிறாரு பழைய கஞ்சியும் சாப்பிடணும் புது கஞ்சி புது சோறும் சாப்பிடணும்ன்றார் பழைய கஞ்சின்றார் பழைய ஏற்பாட்டை பழைய கஞ்சான் பழைய கஞ்சி ஸ்ட்ரெங்க் ஆலையில் சாப்பிட்டா உடம்புக்கு சத்தான் அது கஞ்சி சோறுக்கு பிறந்தவங்க எல்லாமே சோர்லேயே வச்சுக்கிறது எல்லா பழைய கஞ்சி வந்து பழைய ஏற்பாடா புதிய உடன்படிக்கு புதிய சோறு சோர்லேயே இருக்குது மனசு கொஞ்சம் கூட வந்து பார்க்கறது கிடையாது அது சோறு சோறுக்கு வேணால் சட்டாகும் கஞ்சி சாப்பிடலாம் என்ன சோறு வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வசனம் அப்படி கிடையாது பழைய உடன்படிக்கைக்கு இடம் பழைய உடன்படிக்கையில் பிழை இருக்குதுன்றதே வேதமே சொல்லுகிறபடியால் நம்ம என்ன செய்யக்கூடாது பழைய உடன்படிக்கை பின்ன போய் நிற்கக்கூடாது அதனால தான் இன்னையிலேருந்து நான் இந்த மாலை ஆராதனையிலேருந்து நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறேன் அது என்னன்னா பழைய உடன்படிக்கை மக்கள் அவர்கள் தண்டிக்கப்பட்டது எதற்கு அவங்களுடைய தண்டனைகள் எதுக்கு சிலுவையில் மறிக்க வேண்டும் பழைய உடன்படிக்கை மக்களுடைய பாவம்னா என்ன இயேசு ஏன் மறிக்கணும் பாவத்துக்காக இயேசு ஏன் மறிக்கணும் என்ன பிரச்சனை கடவுளுக்கு என்ன அது என்ன பிரச்சனை கடவுள் என்ன ஒரு ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன் வச்சிருக்கிறாரா தப்பு பண்றவங்களை எல்லாம் கடுமையா தண்டிக்கணும் தப்பு பண்றவங்களெல்லாம் தண்டனை குட்படுத்தணும் குற்றவாளியா அவங்கள தீர்க்கணும் அப்படின்றதுல கடவுள் ரொம்ப ஆர்வமா காட்டிட்டு இருக்காரா அவரு இந்த உலகத்துல யாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்றத வாட்ச் பண்ணி அவங்களை கேட்ச் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சு அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு தண்டிக்கிற இடத்துல கொண்டு போய் போடணுமா அதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரா அப்படிதானே போதிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அப்படிதானே போதிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு முறையை நாம போதிக்கும் போதெல்லாம் பாவத்தை குறிச்சு போதிக்கும் போதெல்லாம் பாவம் செய்து பாவத்துல கிடக்குற ஜனங்களை எல்லாம் போதிக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி போதிக்கிறோம் பாவத்தை குறித்து பாவத்தின் தண்டனைகளை தான் போதிக்கிறோம் அந்த பாவம் என்ன அந்த பாவத்துல ஏன் அப்படி கிடக்குறான் அந்த பாவத்திலருந்து அவன் எப்படி வெளியில் வர்றது அதெல்லாம் சொல்லித்தர்றதே கிடையாது அதிலேருந்து அவன் எப்படி வெளியில் வரான் அவனுக்கு என்ன உதவி கடவுள் ஏற்படுத்தி வச்சிருக்காரு அப்படி சொல்லித்தர்றது இல்லை எப்படி சொல்லித்தரப்படுது தெரியுமா பாவத்துக்கு தண்டனை இருக்குது இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம் தொட்டாக உதைப்பேன் வச்சா உதைப்பேன் அப்போது அதிகமாக நம்முடைய பிள்ளைக்கு தண்டனை பயம் அந்த தண்டனை பயத்தில் தான் நிறைய பிள்ளைங்க ஒழுக்கமாக வாழுது யத்துலதான் சில பிள்ளைங்க தவறு செய்யறது இல்ல ஆனா தண்டனை பயம் தான் தேவன் நமக்கு வச்சு பரிசுத்த பாதையில நடத்துறாரா இல்ல தேவன் நம்மளை தண்டனை பயத்தை தவிர வேற ஏதாவது ஒரு வழி வச்சிருக்காரா நம்மளை பரிசுத்த பாதையில நடத்துறதுக்கு நம்மள நல்ல பாதையில நடத்துறதுக்கு கடவுள் தண்டனை நரகம் அதை அதை வச்சு நம்மள நல் பாதையில நடத்துறாரா நீ ஒழுங்காலா நரகத்துல போட்டுருவ ஒழுங்காறு அப்படின்னு சொல்லி நடத்துறாரா இல்ல வேற ஏதாவது வழிகள் வச்சிருக்கிறாரா இந்த வாரங்கள்ல உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன் உடன்படிக்கைக்கு கொண்டு வரப்படுவதற்காகத்தான் அந்த நாற்பது ஆண்டுகள் பிரசங்கிக்கப்பட்டது அந்த நாற்பது ஆண்டுகள் பிரசங்கிக்கப்பட்டது பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது ஒருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது அவங்க காலத்தை நெருங்கிட்டு இருக்கிறாங்க முதல் நூற்றாண்டு மக்கள் காலத்தை நெருங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு உடன்படிக்கை ஒரு வழிந்து போறதை எதிர் நோக்கி காத்துட்டு இருக்கிறாங்க கடைசி காலம் என்று நம்ம சொல்லும் போதெல்லாம் உலகத்தின் கடைசி காலத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் ஆனால் இஸ்ரோவேலர்கள் உலகத்தின் கடைசி காலத்தை பற்றி அவர்கள் பேசல மாறாக உடன்படிக்கையின் கடைசி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டின் பழைய உறவின் கடைசி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இதை கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளதாயிடும் ஒருவேளை தவறிட்டா கூட ஒரு வேலை சொதப்பிட்டா திரும்ப எழுந்து நிற்போம் முன்னேறி செல்வோம் குற்ற உணர்வோட தாழ்வு மனப்பான்மையோட உட்கார்ந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு மாட்டோம் நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம் ஏன்னா என்ன காலங்கள் என்ன விஷயங்கள் ஏன் இந்த உடன்படிக்கை ஒளிந்து போகிறது அதெல்லாம் நம்ம புரிந்து பொழுது தேவன் இந்த இந்த வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிற இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து பொழுது யார் வேணாலும் புரிந்து சிம்பிள் ஆனால் புரிந்து கொஞ்சம் நேரம் செலவு பண்ணணும் அப்போதான் புரியும் இதெல்லாம் புரிந்து கொள்ளும்பொழுது நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றங்கள் அது ரொம்ப முக்கியம் அங்கதான் அது ஆரம்பிக்குதுபேசியர் ஓட்ட அதிகாரத்துக்கு வருவோம் எபேசியர் ஒன்னதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க நீங்களும் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைசுவாசிகளான போது வாக்கு பரிசுத்தவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இங்க ரெண்டு ரட்சிப்பை பத்தி வாசிக்கிறோம் ரெண்டு ரட்சிப்பு ஒரு ரட்சிப்புன்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொன்னு ரட்சிப்பின் சுவிசேஷம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்து ஆவியானவர் மீட்கப்படுவோம் என்பதற்கு அச்சாரமா இருக்கிறார் அப்படின்னு வாசிக்க ரெண்டு முறை மீட்கப்படுறத பத்தி இந்த இடத்துல வாசிக்கிறோம் இஸ்ரவேலர்களுக்கு இது நல்லா புரியும் நமக்கு புரியாது நம்ம எத்தனை முறை ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை தான் நாம் இங்கு இசுகளுக்கு ரெண்டு முறை ரட்சிக்கப்படுவதை பற்றி வாசிக்கிறோம் ஒன்னு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்டு அவங்க என்ன சுவிசேஷத்தை கேட்டாங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டாங்க அது என்ன ரட்சிப்பின் சுவிசேஷம் ஏ சுலுவையிலே உங்களுக்காக மறித்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் நீங்கள் அவருடைய மரணத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் உங்களுடைய ரட்சகர் அதை கேட்டு விசுவாசித்து அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அது ரட்சிப்பின் சுவிசேஷம் அடுத்து வாசிக்கிறோம் பதினைந்து பதினான்காவது வசனத்துல அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டாங்க இன்னொரு முறை மீட்க படுவார்கள் இருக்குது அப்ப ரெண்டு முறை அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது நமக்கு இல்லை இஸ்ரோவேலர்களுக்கு நீங்கள் சொல்லும் போது அவங்கள சொல்றார் ஒரு முறை சிலுவை மரணத்திலிருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க இரண்டாவது இந்த பழைய உடன்படிக்கையின் முடிவிலே குறிப்பாக இயேசு சொன்னது போல இஸ்ரோவேலியிலே உண்டாக போகிற அந்த தேச தண்டனையிலிருந்து மீட்கப்பட போகிறத குறித்து வாசிக்கிறோம் ஒரு ரட்சிப்பு பாவத்திலிருந்து இன்னொரு ரட்சிப்பு வரப்போகிற இஸ்ரவேலிலே உண்டாக போகிற அழிவில் இருந்து அவர்கள் ரட்சிக்கப்படுறதை பத்தி வாசிக்கிறோம் அப்போ வேதத்துல எங்க வாசித்தாலும் நாம என்ன ரட்சிப்பை பத்தி பேசுது எந்த ரட்சிப்பை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத நாம பார்க்கணும் இந்த எபிசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் பாருங்க அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மறித்தவராய் இருந்த உயிர்ப்பித்தார் என்ன சொல்றாரு அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களில் மறித்தவர்கள இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு பாருங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதை பத்தி வாசிக்கிறோம் இப்ப பாருங்க அப்போ தலர் இரண்டாம் அதிகாரத்துக்கு வருவோம் அப்போ தலர் இரண்டாம் அதிகாரம் இங்க இன்னொரு ரட்சிப்பை பற்றி பேத பேசுகிறார் யார் இங்க கூடியிருக்கிறாங்க இஸ்ரோவேல் ஜனங்க கூடிய நிற்கிறாங்க அப்படி கூடி நிற்கும்பொழுது இந்த இஸ்ரோவேலர்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு கோஷமிட்டவர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அப்போ பேதூரு இப்படிப்பட்ட வார்த்தையை அவங்க அவங்க கிட்ட சொல்றாரு இருபத்தி வசனம் பாருங்க அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் நீங்கள் கொலைக்காரர்கள் அப்படின்றார் யார் அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் நீங்க என்ன அவருக்கு அவரை எப்படி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறார் முப்பத்தி வசனம் வரைக்கும் அந்த இயேசுவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறார் இப்ப பாருங்க முப்பத்தி இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வுங்க தப்பு பண்ணிட்டோம் இந்த இயேசுவை போய் நாங்க கொலை செய்தோமே காட்டி கொடுத்தோமே இந்த இயேசுவை போல இயேசுவை நாங்கள் அவமதிச்சிட்டோமே சொல்லி குத்தப்படுறாங்க அப்ப பேரு அவங்களுக்கு இயேசு என்ன செய்திருக்கிறாரு என்பதெல்லாம் போதித்து அவர்கள் ரட்சிப்பின் பாதையில் நடத்துறாரு இப்ப பாருங்க நாப்பதாவது வசனம் இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை சொன்னான் என்ன சொல்லிட்டு நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் நீங்க உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் தன்னை எப்படி ரட்சித்துக் கொள்ள முடியும் தன்னை எப்படி ஒரு மனுஷன் கொள்ள முடியும் இயேசு மாத்திரம்தான் பாவங்களில் இருந்து ரட்சிக்க முடியும் ஆனால் வரப்போகிற அழிவு இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வரப்போகிற பேரழிவில் இருந்து ரட்சிக்கப்படுவதற்கு அன்னைக்கு இருந்த பரிசெயர்கள் அன்னைக்கு இருந்த பரிசெயர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை இயேசுவை விசுவாசிக்கல சில வசனங்களை வாசிப்போம் அப்ப நல்லா புரிய ஆரம்பிக்கும் யோவான் எட்டாம் அதிகாரத்துக்கு வருவோம் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை அவருடைய மரணத்தையும் விசுவாசிக்கல அவர் சொன்ன அந்த எச்சரிப்பையும் அவர்கள் விசுவாசிக்கல ரெண்டு ரட்சிப்பை பத்தி ஏசு பேசிட்டு இருக்கிறார் பாருங்க பத்தி இயேசு பேசிட்டு இருக்கிறார் வேதத்துல இஸ்ரவேலர்கள் இஸ்ரோவேலர்களுக்கு ரெண்டு ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு நமக்கு ரெண்டு ரட்சிப்பு தேவைப்படல ஒரே ரட்சிப்பு இஸ்ரோவேலர்களுக்கு ரெண்டு ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு என்ன ரச்சிப்பு பாருங்க எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்கிறானே தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள் நான் உயர்வில் இருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் இன்னொரு பாவத்தை பத்தி பேசுறாரு என்ன பாவத்தை பத்தி பேசுறாரு தப்பு தண்டலம் பண்ற பாவத்தை பத்தி பேசல தவறு செய்கிற பாவத்தை பத்தி தவறான காரியங்களை செய்கிற பாவத்தை பத்தி பேசல அதுக்கான ரான மன்னிப்பு சிலுவையில் நடந்தது இருபத்தி நான்காவது நீங்கள் அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் இருபத்தி நாலு இருந்து வாசிக்கிறேன் நானே அவர் என்று நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் அப்போ இயேசுவை விசுவாசிக்காத இருந்தாங்க பாருங்க இயேசுவை அங்கீகரிக்காத இருந்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு இயேசுவை அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா இஸ்ரவேலர்களுக்கு இயேசு அறிவிக்கப்பட்டவர் மாத்திரம் இல்ல கண்ணெதிரில நின்று கொண்டிருக்கிறார் இயேசு அவங்க அங்கீகரிக்கவே இல்லை அதான் சொல்றாரு நான் போறேன் நம் போன பிறகு உங்களுக்கு அழிவு காத்துட்டு இருக்குது நீங்க விசுவாசிக்காவிட்டால் நீங்காசிக்காதனால வந்த பாவத்தினால விசுவாசுவாசிக்காததை வேதம் பாவம் சொல்லுது தவறுகளெல்லாம் ஒரு பக்கம் பாவம் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம் இது தப்பு இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு ஒண்ணு இல்ல நான் செருப்பு போட்டு நிக்கிறேன் இது சில சர்ச்சில் கலர் கூட உடுத்தா பாவம் டிவி பார்த்தா அது ஒரு பாவம் இப்ப நம்ம என்னென்ன பாவம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோமோ அந்த லிஸ்ட்ல ஒன்றும் கூட ஆதாம் செய்யவே இல்லை வெறும் அந்த பழத்தை தான் தின்னான் நம்மாலும் எல்லாத்தையும் தின்ட்டு ஆதாம் மேல போடுறது இந்த ஆதாம் மேலதான் சண்டை போட்டி பொய் சொல்ற திருடுற எல்லாம் பண்ணி வச்சிருக்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அந்த லிஸ்ட்ல ஒன்னு கூட அவன் செய்யல ஏன்னா அன்னைக்கு சினிமா பாக்குறதுக்கு டிவி கிடையாது போதை மருந்து கிடையாது இன்னைக்கு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க போத மருந்து பாவம் அங்க போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க ஆதாம் கிட்ட சொல்லுவோம் ஆதாம் சொல்லுவான் எனக்கு அது என்னன்னே தெரியாது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனே கிடையாது வீடே கிடையாது அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரன் தோட்டத்துலதான் உலா வீட்டு இருந்தாங்க அப்ப சண்டை போறதுக்கு ஆள் இல்லை யோசிச்சு பாருங்க பாவம்னா நம்ம என்ன சொல்ல வரோம் பாவம்னா என்ன சொல்ல வரும் அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அதனாலதான் வேதம் ரெண்டு வார்த்தைகளை உபயோகப்படுத்துது ஒன்னு பாவம்னு உபயோகப்படுத்துது இன்னொன்னு பாவங்கள்னு என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துது பாவங்கள்ன்றது வேற பாவம் வேற நம்ம பாவத்தையும் பாவங்களையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது பாவம்ன்றது வேற வேதம் பாவம்னு எதை சொல்லுது இயேசுவை விசுவாசிக்காத யூதர்களை பார்த்து இயேசு சொல்றாரு நானே அவர் என்று விசுவாசியாததுனால நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவியர்கள் இந்த வாசனங்களை வாசித்து காட்டுறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் யோவான் பதினாறு ஏழாவது வசனத்துல இருக்கும் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் பி பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை பற்றி பேசுகிறார் பதிமூணு பாருங்க சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் யாரு சத்திய அவர் ஏழாவது வாசிக்கிறோம் அவர் ஒரு நபர் தேற்ற ஒருவார் இயச சொல்றார் சத்தியத்தின் நடத்தி செல்வார் இப்ப கவனிங்க எட்டு அவர் வந்து யாரு ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர் வரும் பொழுது என்ன செய்வாராம் பாவத்தை கண்டித்து உணர்த்துவாராம் இன்னும் நம்மளுங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு எல்லாம் போய் குடிக்கிறவன கழுத்தை பிடிச்சி என்ன பாவம் செய்கிறியா அப்படின்னு வாரு தப்பு பண்றவனெல்லாம் பிடிச்சி கையும் கலவமாக பிடிச்சி என்ன தப்பு செய்றியா நீ அப்படின்னு கண்டிப்பாரு ஒழுங்காதபடியே என்னத்தை தான் பாவம் எது பாவம் அவர்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறார்களே அதான் பாவம் என்றார் இஸ்ரவிலர்கள் அங்கீகரிக்கவில்லை தேவனாக இரட்சகராக அங்கீகரிக்கவில்லை அதுதான் வேதம் சொல்லுது பாவம் இந்த பாவத்தை இஸ்ரவிலர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறினது மாத்திரம் அல்ல அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அதுக்காக இயேசு சிலுவையில் மறிக்க வந்தார் ஆனால் இந்த பாவத்தை விசுவாசியில் இயேசு அங்கீகரிக்கல பாருங்க இயேசு சொல்றதெல்லாம் அங்கீகரிக்கவில்லை அதனால அவர்கள் அன்றைக்கு இஸ்ரோவேலே உண்டாக இருந்த அந்த அழிவிலே அவர்கள் பங்கடைந்தார்கள் அவர்கள் அந்த அழிவில் பங்கடைந்தான் அதுதான் வேதம் நமக்கு எடுத்து காட்டுகுது எப்படி இஸ்ரவேலர்களுடைய பாவம்னா என்ன நிறைய விஷயம் இருக்குது இன்னைக்கு நான் உங்களுக்கு சில வசனங்கள் மூலமா அதை காட்டுகிறேன் இயேசு பிறக்கும் பொழுது பாருங்க இஸ்ரவேலர்களை குறித்து ரொம்ப முக்கியமாக இஸ்ரவேலர்களை பற்றி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் மத்தையோ ஒன்னாதிகாரம் இருபத்தி ஓராது வசனம் மத்தியோ ஒன்னாதிகாரம் இதை படிங்க நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி படிங்க ரொம்ப முக்கியம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் இருபத்தி அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் அவர் அவர் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அவர் திரும்பவும் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை பாவத்துக்காக அன்னைக்கு இந்த உலகத்துக்கு வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக பாவத்துக்காக பிறந்தது வாழ்ந்தது நம்முடைய பாவம் அவருக்கு பிரச்சனை இல்லை இஸ்ரவேலர்களுடைய பாவம் தான் பிரச்சனையே இந்த இஸ்ரோவேலர்களை திருத்தி உலகம் முழுவதும் அறிவிக்கலாம் ரட்சிப்பேலர்களுக்கு புரிய வச்சிட்டாசம் அவநம்பிக்கை இவங்களுடைய அவிசுவாசம் பாருங்க தமது பாவங்களில் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் பாருங்களேன் ரோமர் பத்தாம் அதிகார்குவாங்க இஸ்ரோவேலர்கள் எவ்வளவு அவசியமா இருக்குது நம்மளை விட அப்புறம் தான் அதிகாரம் அதிகாரம் வசனம் ஒன்னு பதினாறு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் மரணத்தை பற்றி பேசுகிறார் முன்புரிலும் பின்பு முன்பு அப்புறம் வழிநடத்தான் முன்பு பின்புதான் சொல்றாரு முன்பு யூதன் விசுவாசிக்கணும் அதனால தான் பிறந்தார் அதனால தான் ஏசுஎஸ்ல வேலில் பிறந்தார் பாருங்கள் என்னெல்லாம் செஞ்சார் எப்படியெல்லாம் இந்த ரட்சிப்பை பரவினார் எப்படி கிரேக்கர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்து பலன் கொடுத்தது எப்படி அவர்களுடைய பாவங்களை எப்படி ஏசு நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இதெல்லாம் நான் காட்ட போகிறேன் முதல்ல புரிந்து இந்த பாவத்தை குறித்த அறிவு நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம நம்ம தெளிவடைஞ்சிருவோம் தெளிவடைஞ்சிருவோம் பாருங்க அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கா பத்தாம் அதிகாரத்துக்கு வாங்க பவுல் இப்படி சொல்றார் பத்து ஒண்ணு பாருங்க சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது யார் பவுல் பவுல் சொத முதல்ல சொல்லுற விஷயங்களை புரிஞ்சுங்களுக்கு ஏற்படுத்த மீட்கப்படணும் அது ரொம்ப முக்கிய முக்கியப்படுத்துவது வேதம் பாருங்க சில வசனங்களை வாசிக்கலாம் புரியும் மார்க்கு ஒன்னாதிகாரம் பதினான்களிலிருந்து வாசிக்கிறேன் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் யாரு இயேசு இயேசு பிரசங்கிக்கிறார் பதினைந்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி இயேசு இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் உலகத்தை பார்த்து சொல்ல இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு நான் அருகில வந்துட்டேன் காலம் சமீபமா இருக்கு ஏன்னா அவங்க பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வரப்போகிறது அவர் சொல்றாரு கால சமீபமாயிருக்கிறது சுவிசேஷத்தை விசுவாசியங்கள் என்றார் திருப்புங்க அப்படின்றார் பாருங்க அவங்க ஊர்ல இன்னொருத்தர் பிறந்தார் யோவான் ஸ்நானகன் நாலாவது வசனம் பாருங்க யோவான் வனாந்திரத்தில் ஞான கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் மன்னிப்பை பற்றி அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் யாருக்கு இஸ்ரேவேல் மக்களுக்கு ஞானஸ்நானம் இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு இஸ்ரேவேலுடைய ஆராதனைகளில் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு மதத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பாக அதனால தான் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடு உடனே ஒரு மதத்துல சேர்ந்த திருப்தி உண்டாயிருது இஸ்ரேவேலர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஒரு ஒரு விஷயம் ஞானஸ்நானம் மற்ற மதத்தினர் மற்ற தேசத்தார் மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் வந்து இந்த ஆராதனைகளில் பங்கு பெறுறதுக்கு எப்படி சில மதமாற்றங்கள் ஒரு மதத்தில் மாறும்பொழுது அவங்க சில காரியங்கள் எல்லாம் நம்மளை கடைப்பிடிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி ஞானஸ்தானம் என்பது இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தின யூதர்கள் பயன்படுத்தின ஒரு மதமாற்ற அடையாளம் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு இன்னொரு மதத்தை தழுவிக்கிறதுக்கு ஒரு சில வேலைகள் மற்றவர்கள மற்றவங்க சரியில்லை மற்றவங்க மதம் சரியில்லை இவங்க சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி முதல்ல நீ சரியாக நீ முதல்ல சரியாகுன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஞானஸ் கொடுத்தாங்க இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே தேவனுடைய ஜனங்கள் யோவன் ஸ்நானகன் அந்த ஜனங்களுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்தான் வந்து ஞானஸ்நானு நீ மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தை முதல்ல நீ யூஸ் பண்ணு நீ சரியாக முதல்ல நீ முதல்ல ம மனம் திரும்பு நீ முதல்ல சுவிசேஷத்தை விசுவாசி அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற மனிதர்களை அவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பீச் பீச் இருப்பாருங்க அவன் கடுமையான ஆள் ஊருக்குள்ளேயே அவன் வாசம் பண்ணல கண்டிப்பாக ஊர்லேருந்தான் போட்டு தள்ளியிருப்பாங்க காட்டில் போய் தான் வாழ்ந்தான் பாருங்க காட்டுல இருந்து அவன் சாப்பிட்ற சாப்பாடு பாருங்க ஆறாவது வசனம் அவன் ட்ரெஸ்ஸு யாருன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா ஒட்டக உடையை தரித்து வெட்டி கிளி காட்டு தேன் யார் வீட்டில்னா இன்னைக்கு வெட்டி கிளி வெட்டி கிளி காட்டு தேனெல்லாம் சாப்பிட்ருக்கிறான் அது அவன் காட்டில் தான் வாழ்ந்துருக்கான் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரியும் சாப்பாடு ஒரு மாதிரியும் ஆனால் ஊருக்குள்ள வந்து சரியாக சொல்லி விட்டு நீ சரியில்லை திருந்து யார்கிட்ட சொன்னான் உலகத்துக்கு சொல்ல தான் சொந்த ஜனங்களை பார்த்து சொன்னா நீ முதல்ல திருந்து நீ முதல்ல மனம் திரும்ப நீ முதல்ல பாவம் மன்னிப்பே கேளு நீ முதல்ல எடுன்னு சொல்லி முதல்ல அவனை அவங்கள திருத்தன எப்படி இயேசுவா அடுத்து பாருங்க பதினைந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஏசுவான் போய் அதே ஜனங்கள தான் சொல்லிட்டு இருக்கிறார் நீ திருந்தியா முதல்ல அப்படின்ற நீ மனம் திரும்பி வா முதல்ல உலகத்தை மனம் திரும்ப வைக்கிறது ஈஸியாவு இருக்கு ஆனா யாரும் முதல்ல முயற்சி செய்யறாங்க ஏன் காட்டு ஒன்று யோவான் ஒன்றா அதிகாரம் யோவான் ஒன்றா அதிகாரத்துக்கு வாங்க இருபத்தி ஒன்பதாவது வசனம் பாருங்க இருபத்தி ஒன்பது முன்னாடி பதினோராவது வருஷம் பாரு அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள அவருக்கு சொந்தமானவர்கள் கிட்டதான் முதல்ல வந்தார் இந்த இயேசுவை உலகமெங்கும் கொண்டு போறதுக்கு முன்னாடி இயேசு முதல்ல எங்க போறாரு தமக்கு சொந்தமானவர் ஏன் முதல்ல தமக்கு சொந்தமானவர்கள் திருந்தணும் மாறணும் அவங்கள மாத்தனா மற்ற எல்லாரையும் மாத்திடலாம் அவங்கள மாத்தினா எல்லாரையும் மாத்திடலான் இப்படிதான் நாமளும் நம்பணும் முதல்ல நாம மாறினா மத்தவங்களை மாத்திடலாம் சில அண்டர்ஸ்டாண்டிங் கொள்ளதல் தேவைப்படுது யோவான் இப்படி சொல்றாரு பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வசனம் மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்குற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை சுமந்து ஆட்டுக்குட்டின் ஆனா யார்கிட்ட முதல்ல சொல்லுகிறான் இஸ்ரவேலர்கள் முதல்ல அவங்களுக்கு சொல்லப்படுப்பட்டது இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் அதன் பிறகு உலகத்துக்கு பரவுச்சு அவர் உலகத்தின் ரட்சகர்ன்னு ஆனா முதல் முதல்ல அறிவிக்கப்பட்ட ஜனங்கள் யாரு இஸ்ரவேலர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த ரட்சிப்பை பத்தி தான் வேதம் முக்கியப்படுத்திட்டு இருக்குது அதனால தான் உங்களுக்கு வேத வாக்கியங்கள் எடுத்து காட்டிட்டு இருக்கேன் இப்ப இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து காட்ட போறேன் அதுக்கு முதல்ல போவோம் ஒன்னு குழந்தைர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று குறைந்தர் பதினைந்து மூணு நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மறித்து நல்லா புரிஞ்சுங்க யூதர்களிடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அந்த யூதர்கள் கிட்ட சொல்றாரு வேத வாக்கியங்கள் யார் கையில் இருந்தது யார் கையில இருந்தது வேத வாக்கியங்கள் முதல் முதல்ல வேத வாக்கியங்கள் யாரு கிட்ட கொடுத்திருந்தார் இஸ்ரோவேலர்கள் கிட்ட கொடுத்திருந்தார் சொல்றாரு வேத வாக்கியங்களின் நமது பாவங்களுக்கு இயேசு மறித்தார் முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இயேசு இஸ்ரோவேலர்களுடைய பாவத்துக்கு மறித்தார் அப்ப இஸ்ராமேலருடைய பாவத்துக்கு தான் இயேசு மறிக்கிறார் கலாத்தியர் ஒன்னு அதிகாரம் நாலாவது வசனம் கலாத்தியர் ஒன்னு நாலு நாலாவது வசனம் பாருங்க அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இப்பொழுது இருக்கிறனா இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு சொல்லல முதல் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற இஸ்ரோ வேலர்களிடத்துல பவுல் சொல்றாரு நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் பாருங்க அவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க நம்முடைய பாவங்கள்னா அப்போ அந்த யூத ஜனங்கள் அவங்க என்ன முதல்ல ரெக்கக்னைஸ் பண்றாங்க ஏசு என்னுடைய பாவங்களுக்கு மீதாசுடைய மரணமும் இஸ்ரோவீலர்களுக்கும் இருக்கு அப்புறம் தான் நமக்கு ஏற்கனவே காலையாராத உங்களுக்கு வாசி காட்டின அவங்களே சொல்றாங்க இஸ்ரோவீலர்களே நாங்கள் உம்முடையவர்கள் எந்த தேசத்தையும் ஆண்டது வேற எந்த தேசத்துக்கும் உண்முடைய நாமம் தரிக்கப்பட்டது நாங்க மாத்திரம் தான் உமக்கு இப்படிதான் வாழ்ந்தாங்க ஆனா அந்த ஜனங்கள் தேவனை அறியவில்லை தேவனை அங்கீகரிக்கவில்லை ஆமோஸ்ல வாசித்து காட்டணும் தேவனை அறிகிற அறிவு தேசத்தில் இல்லை அப்ப இஸ்ரவேலர்களுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு மறித்தார் அது முதல்ல மனதில் நம்ம வச்சுக்கணும் இஸ்ரோவேலர்களுடைய பாவத்துக்காகத்தான் இயேசு சிலுவையில மறித்தார் அது முதல் விஷயம் அதுக்கப்புறமா நான் வரேன் கலாத்தியர் ஒன்னு நாள் வாசித்தோம் ஒன்னு யோவானுக்கு வாங்க எப்படி யோவான் வேறு பிரிக்கிறார் பாருங்க இஸ்ரவேலர்களுடைய பாவம்னு ஒரு பக்கம் சொல்றாரு அப்புறம் நம்முடைய பாவம்னு ஒன்று சொல்றாரு இப்ப பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க ஒன்று யோவான் ஒன்னு யோவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே இத சொல்லிட்டு வரேன் பாவம்னா என்னன்னு நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற பலி அவரே இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்காக இயேசு மறித்தார் தங்களுக்காக அவர் பலியானார்ன்றத சொல்றாங்க இப்ப கவுனிங்க நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ பாவங்களையும் நிவிற்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இப்ப கவுனிங்க அவங்க சொல்றாங்க நம்முடைய பாவம்னு சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க சர்வ பாவம் ரெண்டு பாவங்கள் இருக்குது ரெண்டு பாவங்கள் இருக்குது ஒன்னு இஸ்ரவேலர்களுடைய பாவம்னு ஒண்ணு இருக்குது அதனால சொல்றாங்க நம்முடைய பாவத்தை மாத்திரம் அல்ல அப்படியும் அடுத்து சர்வ பாவம் இஸ்ரவேலர்களுடைய பாவம் என்பது அதுல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்னு என்னன்னா தேவன் அவங்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் மீறி நடந்தார்கள் ஒண்ணு ரெண்டாவது வர வந்த இயேசுவை இரட்சகரை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை அவரை விசுவாசிக்கவில்லை இதுதான் இவர்களுடைய பாவம் நம்முடைய பாவம் என்பது என்ன சர்வலோகத்தின் பாவம்னு தனியார் பிரிக்கிறாரு அப்ப நம்முடைய சர்வலோகத்தினுடைய பாவம் என்ன நமக்கு இயேசுவை பத்தி ஒன்னும் தெரியாது இயேசுவை பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது பிரமாணம்னா ஒன்னும் தெரியாது நமக்கு இருந்ததெல்லாம் மனசாட்சி மட்டும் தான் அதனாலதான் வேதத்தை வாசிக்கும் போது ஆதி ஆகமத்திலிருந்து ஆதி ஆகம ஒன்னா அதிகாரத்திலிருந்து ஆதி ஆகமம் பதினோராத அதிகாரம் வரைக்கும் வேதம் நேராதான் வந்துட்டு இருக்குது எல்லாரையும் எல்லாரையும் என்னைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்குது பனிரெண்டு ஆதிகாரத்திலிருந்து ஒரு மனுஷன தேவன் அழைக்கிறார் ஆபிரகம்ன்ற ஒரு மனுஷன் அழைக்கிறார் அந்த பனிரெண்டு அதிகாரத்திலிருந்து வேதம் பிரிய ஆரம்பிக்குது அங்கிருந்து ஒரே ஒரு ஜனத்தை பற்றி தான் நிறைய பேசுது அந்த ஜனம்தான் இஸ்ரேல் ஜனம் அந்த ஜனத்தை பற்றியும் அந்த ஜனத்துக்கான பாவத்தை பற்றியும் அந்த ஜனத்துக்குரிய தண்டனைகளை பற்றியும் நியாய தீர்ப்புகளை பற்றியும் அந்த ஜனங்களுக்கு கிடைக்க போகிற கடைசி கால நியாய தீர்ப்பை பற்றியும் அந்த வேதத்தில் அதிகமாக இருக்குது நம்ம ஆதி ஆகம பதினோரா அதிகாரத்துக்கு அப்புறமா நம்மளை டைவெர்ட் பண்ணிவிட்டாச்சு நம்ம வேற பாதையில் போயிட்டோம் நம்முடைய பாதை என்ன மும் ஆறாம் அதிகாரம் பாருங்க நம்ம பாதை என்ன நம்முடைய பாதையை பாருங்க பதினோராது வசனம் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாயிருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இது இதோ அது சீர்கட்டதாயிருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை நம்ம வழிய நம்ம வாழ்க்கையைந்துட்டு கிடும்ரையும் கண்டுகொள்ளாமல் அங்கீகரிக்காமல் போனார்கள் அதுதான் இவர்களுடைய பாவம் நம்முடைய பாவம் என்ன மனசாட்சியும் சீக்கிரம் செத்து போயிடுச்சு மனசாட்சியை மீறி எல்லா பாவத்தையும் தண்டனை எல்லா தவறுகளையும் அத்து மீறி செய்துட்டு இருக்கிறோம் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தேசத்துல ஒரு போலீஸு அப்படி இப்படின்னு ஆனால் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அப்படி கிடையாது நாற்பது நாள் சீனா மலையில போயிட்டு பிரமாணங்களை எழுதி வாங்கி கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து இதுபடிதான் நீ நடக்கணும்னு சொல்லி தேவனே அவங்களுக்கு கட்டில இட்டு எல்லாம் பண்ணியிருந்தார் நமக்கு அப்படி கிடையாது நம்ம நம்ம வாழ்க்கையின் சீர்கட்டு கடந்தது அவங்க வாழ்க்கை தேவ தேவன் தீர்க்கதர்சிகள் என்று சொல்லி தேவன் பல முறை பலரை கொண்டு அவர்களோடு பேசினார் ஆனா நம்மிடத்துல அவர் அப்படி பேசினதே கிடையாது அதனால தான் அவர்கள் சொன்னார் அவர்களிடத்துல சொல்றாரு யாரையும் நான் இப்படி செஞ்சதில்லை உங்களை தான் தெரிந்தெடுத்தேன் ஆகையால் உங்களுடைய பாவங்கள் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன்னு சொன்னார் நமக்கு பாருங்க இயேசு சிலுவையில பலி பொழுது அவர் நமக்காக மனமும் வந்து பலியானார் மனமும் வந்து பலியானார் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் தம்முடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தார் நமக்காகவும் அவர் பலியானார் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரோவில் பாவங்களையெல்லாம் உங்களுடைய பாவ லிஸ்டில் கொண்டு போய் சேர்த்துறாதீங்க இந்த ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்க எக்ஸ்ட்ரா கேஸ் எல்லாம் சேர்த்து போட்டுருவாங்க அவங்க தப்பாக கேசெல்லாம் போட்டு விட்ருவாங்க யார் வேணாலும் கேஸை போட்டு கேஸை மூடுவாங்க அவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் செய்வாங்க தப்பான ஆட்களை பற்றி சொல்கிறேன் எல்லா போலீஸையும் சொல்ல தப்பான ஆட்களை சொல்கிறேன் அவங்க நினச்சா கேசை இன்னொருத்தர் மேலே தவறாக ஏற்படுத்தி அவனை குற்றவாளியாக்க முடியும் தேவன் இஸ்ரவெல்லருடைய பாவங்கள்னு தனியாக இருக்குது நம்முடைய பாவங்கள்னு தனியாக இருக்குது நம்முடைய பாவங்கள் நாம் நம் வாழ்க்கையை கெடுத்து கொண்டது நாம் சுயநலமா நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தது அவ்வளவுதான் ஆனா இஸ்ரவேலர்களுடைய பாவம் வேண்டும் என்றே தேவனை அவர்கள் நிராகரித்தார்கள் அவரை தள்ளினார் அதுதான் அவங்களுடைய பாவம் யாராவது இயேசுவை தள்ளி இருக்கிறீங்களா யாராவது இயேசுவை நிராகரித்திருக்கிறீங்களா கிடையாது ஆனா யூதர்கள் கண்ணெதிரிலேயே அவரை நிராகரித்தான் அந்த ரட்சகரை எவ்வளவு அவமானப்படுத்தணும் படுத்தினான் நாம யாரும் செஞ்சது கிடையாது அந்த பாகத்தோட சேர்த்து போட்டு இந்த சில பேர் நமக்குள்ள இந்த அழுகை உணர்வை வர வைக்கிறதுக்காக அதுவும் குறிப்பா இந்த குட் ஃப்ரைடே நாற்பது நாள் அந்த இதெல்லாம் இஸ்ரோவேலர்கள் செஞ்ச பாகத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்ம இதுல அக்கவுண்ட்ல போட்டு விட்டுருவாங்க போட்டு விட்டு நாம் இப்படி எல்லாம் செய்திருக்கிறோம் அல்லவா நாம் இப்படி எல்லாம் அவரை விதை வதைத்திருக்கிறோம் அல்லவா நாம் அவரை குத்தி இருக்கிறோம் அல்லவா குத்தினது அவங்க நீங்க இல்ல அவரை அவமானப்படுத்தினது அவங்க நீங்க இல்ல அவங்க பாவம் வேற நம்ம பாவம் வேற அதனால்தான் வேதம் சொல்லுது நம்முடைய பாவங்களை அவர் அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சர்வலோகத்தின் பாவங்களையும் அப்போ நம்முடைய பாவம்னு ஒன்னு இருக்குது சர்வலோகத்தின் பாவம்னு ஒன்று இருக்குது அப்போ இஸ்ரேலருடைய பாவம் என்ன இஸ்ரவேலர்களுடைய பாவம் என்ன இஸ்ரவேலர்களுடைய பாவம் என்ன அவங்கள மாதிரி தான் நம்மளும் தப்பு செஞ்சுருக்குறோம் என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம் அவங்களும் மீறி நடந்திருக்காங்க நிறைய தவறுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அண்டவரே அவங்களுக்கு பயன் பண்ணுறாரு என்ன பயன் பண்ணுறாரு விபச்சாரம் செய்யாத கலவு செய்யாத பொய் சாட்சி சொல்லாத நமக்கு யாரும் அப்படி சொல்லலை ஆனால் நாம் என்ன பண்ணி வாழ்ந்தோம் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக வாழ்ந்தோம் அவங்களுக்கு பிரமாணம் கொடுத்திருந்தாரு அந்த பிரமாணத்தை மீறி வாழ்ந்தாங்க நம்ம என்ன அவங்களுக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா உதவி நமக்கு கிடையாது அப்படி கடவுள் நம்மளெல்லாம் வந்து சந்திச்சு நம்ம சந்ததிகளை எல்லாம் சந்தித்து நம்ம முன்னோர்கள் சந்தித்து ஆண்டவர் உனக்கு பிரமாணம் கொடுக்குற இப்படி நடனம் சொல்லியிருந்தாருன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லலாம் அவங்களுக்கு கிடைக்க தண்டனை நமக்கும் கிடைக்கும் சொல்லலாம் ஆனா யோவான் பிரிக்கிறார் எப்படி பிரிக்கிறார் இருப்பாங்க ஒன்று யோவான் ரெண்டாவது காரணம் ரெண்டாவது வசனம் அதனாலதான் உங்களை பார்த்து உங்களை வேதத்தை வச்சு உங்களை பயம் நீங்கள் தெளிவா இருக்கணும் உங்க மேல தேவனுடைய கோபமே கிடையாது உங்க மேல தேவனுடைய கோபமே கிடையாது பாருங்க ரெண்டாவது வசனம் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே யாரு யூதர்கள் தங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறார்கள் யூதர்ல பார்த்து சொல்றாரு இப்ப பாருங்க நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல ஏன் யூதர்களை பார்த்து சொல்றாருன்னா நாமன்னு யூஸ் பண்றாரு அதன் பிறகு அவரே வார்த்தையை இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சொல்றாரு நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல உலகத்தின் பாவம் சொல்றாரு அப்போ இவங்க பாவம் வேற உலகத்தின் பாவம் வேற இவங்க பாவத்துக்கான தண்டனைக்குதான் நியாய தீர்ப்பு நம்ம பாவத்துக்கான தண்டனைக்கு அல்ல நியாய தீர்ப்பு அதனால புரிஞ்சுக்குங்க இவங்களுடைய பாவம் அதனாலதான் இவங்களுக்கு ரெண்டு ரட்சிப்பு பத்தி பேசி இருக்குது நமக்கு இல்லை இவங்க ரெண்டு ரட்சிப்பு பத்தி பேசப்பட்டிருக்கு ஒண்ணு என்ன பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுறது ஒண்ணு ரெண்டாவது வரப்போகுற தேசத்துக்கு வரப்போகிற அழிவுல இருந்து ரட்சிக்கப்படுறது நமக்கு அப்படி கிடையாது நமக்கு ஒரே ரட்சிப்பு தான் நித்திய நித்திய காலமா நமக்கு இந்த ஒரே ரட்சிப்பு தான் ஆனா இஸ்ரோவேலர்களுக்கு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அவசியப்படல அவங்களுக்கு இன்னொரு ரட்சிப்பும் தேவைப்படுது என்ன அந்த பொல்லாத சந்ததியில் இடத்திலிருந்து தங்களை ரட்சித்து கொள்ள வேண்டியதா இருக்குது ஏன்னா வரப்போகிற அழிவு இதுக்கு முன்பாகவும் நடந்ததில்லை இனி வரப்போகிற காலத்திலயும் நடக்க போறதில்லை இஸ்ரோவேல் பற்றி அது கோபாக்கினையின் நாளாக இருந்தது வசனத்தை எடுத்து வாசிப்போம் இருபத்தி ஒன்னு அதுக்கு முன்பாக இந்த வசனத்தை வாசிப்போம் ஒன்னு இருபத்தி ஒன்று வருவோம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் இருந்தது அந்த நாளுக்கு பேர் வேதம் என்ன சொல்லுது பாருங்க லூக்கா இருபத்தி ஒண்ணு அதுல இருந்து அவங்க ரட்சிக்கப்பட வேண்டியது இருந்தது நமக்கு ஒரே ரட்சிப்பு தான் அந்த இரட்சிப்பை இயேசுவே நிறைவேற்றி விட்டார் நாம் நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டியது இல்லை நாம் நம்ம நம்மை ரட்சித்துக் கொள்ள முடியாது நம்முடைய ரட்சகராக இயேசு நம்மையை ரட்சித்தார் ஆனா இஸ்ரோவேலர்களுக்கு ரெண்டு ரட்சிப்பு இருக்குது ஒண்ணு சிலுவையில இயேசு மறித்து பாவத்துக்கான ரட்சிப்பை ஏற்படுத்தினார் அப்புறம் வேதம் சொல்லுது இன்னொரு பாவம் இருக்குது அவங்களுக்கு இன்னொரு பாவம் என்ன அவங்க இயேசுவை விசுவாசித்து இயேசு எச்சரித்த அந்த எச்சரிப்பை கேட்டு இஸ்ரவேலை விட்டு அவர்கள் வெளியே ஏற வேண்டும் வசித்து காட்டுறேன் லூக்காய் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு லூக்காய் பாருங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு ராம் சொல்லுங்க எழுது இருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே நீதியை சரி கட்டும் இருக்குது வருகை பற்றி அதிகாரம் வருகை பற்றி பற்றி இருபத்தி அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரமேல் ஜனங்களுக்கு அந்த கிபி எழுவது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நாள் ஆகுது பழி வாங்குகிற நாள் நீதியை சரி கட்டுகிற நாள் எழுதி இருக்கிற யாவும் நிறைவேறுகிற நாள் அதனால தான் பாருங்க எழு கிபி எழுபதுக்கு முன்பாகவே வேதம் எழுதி முடிச்சாச்சு ஏன்னா அதுக்கப்புறமா எதுனா எழுதுனாங்கன்னா அப்ப பாதி அப்போ நிறைவேறும் அப்புறம் பாதி இனிமேல் நிறைவேறும் வேதம் முழுவதும் கிபி எழுவதுக்கு முன்னாடி எழுதி முடிச்சாச்சு எழுதி முடிச்சது மாத்திரம்ல அந்த கீப்பு எழுவதுக்கு முன்பாக சொல்லிட்டாரு எழுதி இருக்கிற யாவும் என்னென்ன நடக்குமோ ஏதேது நடக்குமோ எல்லாமே நடக்கும் எழுதி இருக்கிற யாவும் நடக்கும் அது அப்ப இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அந்த அந்த காலத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க அது எப்ப நடக்கும் அப்படின்னு மத்த இருபத்தி நாலு பாருங்க ரட்சிப்பு ரெண்டு ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னல ஒரு ரட்சிப்பு சிலுவையிலே உண்டாயிருக்கிற ரட்சிப்பு மத்த இருபத்தி நாலு பாருங்க பதினைந்தாவது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் திருக்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அர்த்தவாரம் வருவன் தானியல் ஒன்பதாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாலாக்குகிற அருவறுப்பு இஸ்ரேவேல் தேசத்திலே தேவாலயத்திலே இருக்கக்கூடாத ஒன்று இஸ்ரோவேல் தேசத்திலே தேவாலயத்துக்குள்ளே வந்து நிற்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் பாருங்க பாலாக்குகிற அறிவறுப்பு குறித்து சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கணவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் அருவருப்பான் அவர் தொப்பி ஒரு மாதிரி இருக்குதான் அது ஒரு பாலாக்குற அருவருப்பான் அவர் கொடுக்கிற அருவறுப்பான் ரோமர்களை குறிச்சி சொல்றது சரி ஆனா ரோம போப்பை பத்தி சொல்லல பதினஞ்சு மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் திருக்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்தலத்தில் நிற்க காணும்போது சொல்றாரு பரிசுத்தில பாலாக்கர அருவறுப்பு வந்து நிக்கோன்றாரு நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்க அது ஏதோ ஒரு ஒரு ஆவி ஏதோ ஒரு மோசமான ஒரு மனுஷன் ஒரு மோசமான ஒரு ஜந்து அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது வாசித்து பாருங்க லூகா இருபத்தி ஓரா வருவோம் நீங்கள் நீங்கள் 21-20, சேனைகளால் பாருபொழுது என்று அறியுங்கள் அப்பொழுது மலைகளுக்கு ஓடி போங்கள் என்றார் வாசிக்கிறேன் மேலும் பதினைந்த வசனம் மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் திருக்கதரிசி சொல்லி இருக்கிறானே பாலாக்கிற அருவறுப்பு மலைகளுக்கு ஓடி போக சொல்ற பாலாக்கிற அருவறுப்பு அருவறுப்பை பார்க்கும் போது என்ன பண்ணுங்க வெளியில ஓடி போங்க உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் இப்ப பாருங்க வாசிக்கிறேன் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள் அப்பொழுது அருவது சேனைகளால் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது இருக்குது பாருங்க பாலாக்கிர அருவறுப்புனா என்ன சேனைகள் எருசலேம் வருகிறதை தான் ரோம சேனைகள் எருசுலேம் வருகிறது தான் வேதம் சொல்லுகிறது பாழாக்குகிற அருவறுப்பு நம்மளுங்க பாழாக்குகிற அருவருப்புக்கு புதுப்பு விளக்கங்கள் அருவறுப்பு இருக்குது இங்க என்ன சொல்லுது அது பாலாக்குற அருவறுப்பு சூழ்ந்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க எருசிலேம் விட்டு ஓடி போறது அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உங்களை யாரையும் கடைசி காலத்தில் ஆண்டவர் எருசு யூதயாவை விட்டு ஓடுங்க இன்னும் சொல்ல போன அந்த வசனத்தை பாருங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒண்ணு பாருங்க அப்பொழுது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு மலையில ஓடி போவீங்களா நீங்க யூதயாவில மலைக்கு ஓடி போனோம் யூதயாவுக்கு போயிட்டு அங்கிருந்தா நீங்க ஓடி வரணும் தங்களை காத்துவது அவர்கள் வெளியேறுவது அவர்களுக்கு அது ஒரு ரட்சிப்பா உங்களுக்கு நமக்கு என்ன அந்த பிரச்சனையே கிடையாது சேனைகள் சூழும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ கூட நமக்கு எதிரிகள் யாருமே கிடையாது நம்ம நாட்டை சுற்றி இது வந்து தேசத்துக்கு விரோதமாக பேசுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம எதிரிகள் நம்ம நாட்டில் சுற்றி யாரும் கிடையாது சொல்லுவாங்க பாகிஸ்தான் நம்ம எதிரி இவங்க நம்ம எதிரி இவங்க நம்ம எதிரின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரே ஊரில் ஊரை சுற்றி இருக்கிற எல்லாருமே எதிரின்னா அப்புறம் என்ன ஆகுறது ஒவ்வொரு சந்ததியும் எதிரியாவே பார்க்க வச்சு சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகிறது இதில் நம்ம ஆளுங்க அந்த தேசத்துக்கு விரோதமாக ஜபம் பண்ணுறது அங்கே இருந்து அங்கே எனக்கு பாகிஸ்தானில் சில நண்பர்கள் இருக்கிறாங்க நல்ல கிறிஸ்தவர்கள் பா பாஸ்டராக இருக்கிறாங்க அடிக்கடி அவங்களோட நான் பேசுவேன் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஒரு பாஸ்ட் அம்மாக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் எனக்கு கிட்ட சொல்கிறார் எனக்கு எங்கள் அம்மாக்காக ஜபம் பண்ணுங்க இது ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது அது இது ஒரு அரசியல் நடக்குது உண்டாகிற பிரச்சனைகளை பற்றி தான் பேசினார் தேசம் பாலா போதை பற்றி பேசினார் உலகம் பாலா போதை பற்றி யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தேசம் பாலா போறத பற்றி பேசினார் ரோமர்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்ததை பற்றி பேசினார் நமக்கு விரோதமாக வருகிறவர்களை ஏசு சொன்னார் அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் சொன்னார் அவர்களை மன்னியுங்கள் சொன்னார் அவர்களுக்கு இரக்கம் காட்ட சொன்னார் அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொன்னார் அவங்களுக்கு பசியா இருக்கும் ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னார் யுத்த ஜெவலம் பண்ண சொல்ல நம்மள இங்க அரசியல் நடக்குது எல்லாம் அரசியல் நடக்குது நம்ம தேசங்கள்ல மாத்திரம் இல்லை எல்லா தேசங்கள்லயும் அரசியல் நடக்குது அதனால தான் போராட்டங்கள் போரு அதெல்லாம் நடக்குது ஒரு ஒரு வேத வல்லுனர் கணக்கு பண்ணி சொல்றார் நாலு இடங்கள்ல உக்கிர யுத்தம் நடக்குது நாலு இடங்கள்ல மோசமான கடுமையான யுத்தங்கள் நடக்குது ஆயுதங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் கண்முடித்தனமா அழிச்சுக்கிறாங்க இன்னைக்கு இந்த அக்டோபர் மாசத்துல நாலு இடத்துல கடுமையான யுத்தங்கள் நடக்குது இந்த அக்டோபர் மாதத்துல எட்டு இடங்களில ஒரு குறிப்பிட்ட யுத்தங்கள் நடக்குது மற்ற தேசங்களிலெல்லாம் மத சண்டைகள் நடக்குது மத சண்டைகள் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தேசத்தின் தலைவர்களுக்கு ஞானம் கிடையாது புத்தி கிடையாது இந்த வசனங்களோடு போய் சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது அதனால தான் நான் உங்களுக்கு காட்டினேன் அவங்க பாவமுமே வேற நம்ம பாவமும் வேற அவங்க பாவம் என்ன தெரியுமா டிரான்ஸ்கிரஷன் மீறுதல் அவங்க மீறி நடந்தாங்க அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீறி நடந்தாங்க நாம எப்படி வாழ்ந்தோம் நம்முடைய வாழ்க்கைய நாமளே என்ன பண்ணிக்கிட்டோம் ஆனா அவங்க அப்படி கிடையாது அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு சொல்லப்பட்டு ஆனா நாம அப்படி கிடையாது எந்த தூதன் வந்து நம்ம கிட்ட நம்ம தேசத்துக்கு மக்கள் கிட்ட பேசணும் ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகளோட கொண்டு போய் நாம தேவையில்லாத விஷயங்களை தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு தப்பா புரிஞ்சு ஒரு ஜெமம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு கூடாது யூதர்களுக்கு சொல்றாரு மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள் தேசம் அந்த தேசம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும்பொழுது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும்பொழுது அப்ப இஸ்ரோவேலர்களுக்கு ரெண்டு ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு ஒரு ரட்சிப்பு என்ன பாவத்திலிருந்து ரட்சிப்பு அது சிலுவையில் நடந்துச்சு ஏசு ஏற்படுத்தி கொடுத்தாங்க இன்னொரு ரட்சிப்பு என்ன இவர்கள் எல்லாரும் எருசலேம்ல வரப்போகிற அழிவுல இருந்து இவர்களை தப்பித்துக் கொள்ளணும் இவங்க தப்பித்துக் கொள்ளணும் அப்ப இவங்க என்ன பண்ணணும் இயேசு சொன்ன வார்த்தைகளை மத்த இருபத்தி நாலு அதிகாரத்துல இயேசு சொன்ன அந்த எச்சரிப்பை அவர்கள் கேட்டு பரிசேகர் சதுசேயர் வேதப்பாரகர்களுக்கு எதிர்த்து நின்று அவங்க வார்த்தைகளை கேட்காத படிக்க அவங்கள நம்பாத படிக்க ஏன்னா அன்னைக்கு பரிசேர்லாம் இஸ்ரேல் ஜனங்களை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தடுத்துக்கிட்டு இருந்தவங்கள அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் எரிசலைமை விட்டு ஓடி போக வேண்டும் அதுதான் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு ரட்சிப்பு நமக்கெல்லாம் ஒரே ரட்சிப்பு தான் இப்போ பாருங்களேன் கலாத்தியருக்கு வாங்க கலாத்தியர் மத்தேக்கு வரணும்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி கலாத்தியர் வாசித்தரலாம் மத்தையோ இதை வாசித்துட்டு முடிக்கலாம் கலாத்தியர் வாசித்துட்டு அடுத்த வாரம் தொடரலாம் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைச்சது அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு இந்த வசனங்கள்ல இருக்குது பாருங்க நாம் முத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக பாருங்க புத்திர சுவிகாரம் அடையும்படி ஒரு ஒன்னு என்ன புத்திர சுவிகாரம் அடையும்படி ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் தேவனுடைய புத்திரர்கள் தான் அவங்களுக்கு என்ன தேவையில்லை புத்திர சுவிகாரம் தேவையில்லை அவங்க பிள்ளைகள் அவங்க ஆனா அவங்களுக்கு என்ன நமக்கு புத்திர சுவிகாரம் நம்மளை என்ன பண்ணோம் அடாப்சன் நம்மள கடவுள் தம்முடைய பிள்ளையாக தெரி கொண்டார் நம்மள பிள்ளைகள் ஆக்கி கொண்டார் இஸ்ரவீலர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் அவங்களுக்கு பிள்ளைகள் தான் தேவையில்லை அவங்களுக்கு என்ன தேவைப்படுது பாருங்க நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளணும் அப்ப ரெண்டு விஷயம் இருக்குது உலகத்துக்குள்ள ஒண்ணு இந்த சர்வலோகத்தின் ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக மாத்துறதுக்கு புத்திர சுயாரணம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த இடத்தை நீங்க எப்படி வச்சுக்கணும் சர்வலோகம் உலகம் இந்த இடத்த இஸ்ரேல் மாத்திரம் வச்சுக்கங்க இவங்க நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகள் இருக்கிறாங்க இவங்க நியாயப்பிரமாணத்தின் நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்திருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு மீட்பு தேவைப்படுது என்ன மீட்பு தேவைப்படுது நியாயப்பிரமாண தண்டனைகள்ல இருந்து இவங்களை மீட்டுக் கொள்ளணும் ஏன்னா நியாயப்பிரமாணம் இவங்க கையில தான் இருக்குது நம்ம கையில கிடையாது நமக்கு பத்து கட்டளைகள் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை நம்ம சந்ததிக்கும் விடுவிக்கணும் நாம நியாய பிரமாணத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட நாம என்ன ஆக்கப்படணும் உத்திர அடையணும் நாம பிள்ளைகளா மாறணும் அவருக்கு அவங்க ஏற்கனவே பிள்ளைங்க ஆனால் அடிமைகளை போல வாழ்ந்துட்டு அதுக்கு வாசனங்களை வாசித்து காணப்பாருங்க நாலாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து வாசிக்க பின்னும் நான் சொல்லுகிறது என்ன வெளியில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை இந்த பிள்ளைகள் அடிமையானவனை போல வாழ்ந்துட்டு இவங்களுக்கும் அடிமையானவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இவங்க பிள்ளைகள் தான் ஆனால் போல வாழ்ந்துட்டு இங்க இருக்கிறவங்க பிள்ளைகளாக வாழலை உலகத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள் அவ்வளோல்ல நம்ம என்ன சொல்ல முடியாது நாம் அவருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டுலாம் தெரிய முடியாது ஆனா இயேசுவின் மரணம் என்ன செய்திருக்கிறது அவங்களை நியாயபுறமான தண்டனைகள்ல மீட்டு கொண்டது நம்மை பிள்ளைகள் கொண்டது ஆகவே நாம அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பயத்துல வாழக்கூடாது நாம எங்க நம்ம மேல கடவுள் கோபமா இருக்கிறாரோ மேல ஆண்டு கோபமே கிடாது கோபம் உங்க மேல இல்லை புக்கு இரண்டாம் அதிகாரம் அவர்களுக்கு நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது நமது மாம்சம் மனசும் விரும்பினாலே மற்றவர்களை போல கோபாக்கினாயிருந்தோம் பிள்ளைகள் கோபாக்கினே உலகத்தை சுத்தம் பண்றவர் நோவாவின் காலத்துல மனிதர்களை சுத்தம் பண்றாரு அவ்வளவுதான் ஆனா இவர்களுக்கோ கடுமையான தண்டனைகள் கிடைத்தது ஏன்னா இவங்க கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தாங்க நாம கோபாக்கினையின் பிள்ளையா இல்லை நாம ஊரை கெடுத்து பூமியை கெடுத்து நாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால என்ன ஆச்சு ஒரு பெரு மழை வந்துச்சு சுத்தம் பண்ணிட்டு போயிடுச்சு அவ்வளவுதான் ஆனா இவங்க அப்படி கிடையாது அக்கினியில போடப்பட்டார்கள் நாம அப்படி கிடையாது இவங்க சிறை கைதிகளா கொண்டு போகப்பட்டார்கள் நம்மை சிறை கைதிகளாக கொண்டு போகல அந்நியர்கள் வந்து தேசத்துல சிறை கைதிகளை அவங்கள வச்சுட்டு இருந்தாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் கடவுள் நம்மை நம்ம மேல இறக்கம் வச்சு நம்ம என்ன பண்ணாரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்தாரு ஆனா அவங்கள ஏற்கனவே பிள்ளைங்க அடிமைகளை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளா இருக்காங்க ஆனா என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடிமைகளா வாழ்ந்து அவர்களிடத்துல இருக்கிற அந்த அடிமை தனத்தை நீக்கணும் நம்ம கிட்ட பிள்ளையாக்கணும் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன செய்திருக்கிறார் இயேசு சற்று சிந்தித்து பாருங்கள் வேத வசனங்களை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இஸ்ரோவேல் ஜனங்களை பத்தி சொன்னதை அடுத்து இந்தியர்களுக்கு சம்பந்தப்படுத்திக்கிறது மண் உலகத்துக்கு சொல்லப்பட்டதை எடுத்து இஸ்ரோவேல் ஜனங்களோடு சம்பந்தப்படுத்தி பாக்குறது இல்ல இஸ்ரோவேல் ஜனங்களை பற்றி வேதம் போதிக்கும் போது அவர்களுடைய ரட்சிப்பு ரெண்டு ரட்சிப்பை பத்தி பேசுது அவர்களுடைய பாவத்தை பத்தி பேசும்போது ரெண்டு விதமான பாவத்தை பத்தி பேசுது ஒன்னு மீறி நடந்தது நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தது இன்னொன்னு தேவன் அவர்களை அவர்கள் இயேசு சொன்னது அந்த எச்சரிப்பை அவர்கள் அங்கீகரிக்காதது நமக்கு யாரும் எதுவும் சொல்லி தந்தது இல்லை மனம் போன போக்கில அவரவர் தன் தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார்கள் ஆனா இங்க சொல்லி எச்சரித்து எல்லாம் சொல்லி அவங்க கெடுத்துக்கிட்டான் அதனால தான் அவங்களுக்கு எஸ் அவங்களுக்காகவும் மறித்தார் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அதனால்தான் வேணும் சொல்லு உலகத்தாருடைய பாவங்களை தேவன் என்ன ஏன் என்னில்ல என்னன்னா அவங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் நான் சொன்னேன் நீ செய்யலை நான் சொன்னேன் நீ இதை செஞ்சுருக்க நான் இதை செய்யக்கூடாது சொல்லியிருக்க நீ இதை செஞ்சுருக்க கணக்கு வைக்கிறதுக்கு அவர்களுக்கு பிரமாணம் ஒன்று கொடுக்கப்படலை ஆறுநூத்தி பதிமூணு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இஸ்ரோ வேலர்கள் ஆறுநூத்தி பதிமூணு கட்டலை இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் ஆனா நமக்கு எதுவும் கொடுக்கப்படலை நம்முடைய பாவமே வேற நம்முடைய சுய புத்தியில சுய இஷ்டத்தில் நம்ம வாழ்ந்து கிடந்தோம் நம்ம மேல அன்றுடைய கோபமே கிடையாது அதனாலதான் பாருங்க சாட்டை எடுத்துக்கிட்டு போன இடம் எது இசைவேல் தேசம் நம்ம ஆளுங்க கையில இன்னைக்கு உங்க கையில சாட்டை எடுத்து உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்குறேன் நீ எந்த கோயிலுக்கு போன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் விக்கிரகாராதனை செய்யற இடத்துக்கு போவோம் ஏசு எங்க போனாரு ஏசு கிட்ட ஒரு சாட்டையை கொடுத்து ஆண்டவரே நீ போய் ஒரு ஆலயத்தை சுத்தம் பண்ண ஒரு ஒரு ஒரு கோயில சுத்தம் பண்ணோம்னா ஏசு நேரம் எங்க போவாரு எல்லா பெந்தகோசிய கோயிலுக்கும் போவார் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள் அவங்க மிக அவசியமா இருக்குது ரெண்டு ரட்சிப்பு தேவைப்படுது நமக்கு ஒரேப்பு இந்த ரட்சிப்பை நாம் இழக்கவே முடியாது ஏனென்றால் ஏற்படுத்த ஏற்படுத்திகளுக்கு ஏற்படுத்திக் எடுத்த ஐஸ்வர்யம் உள்ளவராய் தேவனோ அன்பு கூர்ந்த மிகுந்த அன்பினாலே தேவனோ தம்முடைய மிகுந்த தயவினாலே நம்மைத்தார் தேவன் எடுத்த இனிஷிய நம்ம எடுக்கல என்ன எங்களை ரட்சி ஒண்ணா நம்ம யாரா யாருக்கு ரட்சிப்பார்னு வாக்கு பண்ணப்படவும் யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறான் தேவ தூதன் வந்து காபிரியல் அப்பதான் நமக்கே புரியுது என்ன அவர் தான் ரட்சிகர்னு அது வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா இஸ்ரோவேலர்களுக்கு ரட்சிப்புனா யார் வருவா எப்படி பிறப்பார் எங்க பிறப்பார் எங்க என்ன மாதிரி பிறப்பார் அவங்களுக்கு முன்னமே சொல்லியாச்சு நமக்கு யாரோ சொல்லலை நீங்கள் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்னுடைய இயேசுவின் மரணத்தினாலே நீங்கள் அவருக்கு பிள்ளைங்க ஒரு அப்பா பிள்ளை எப்படி இருப்பாங்க ஒரு பிள்ளைய எப்படி அப்பா மன்னிப்பார் நீங்கள் மன்னிக்கலனா அதுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது உங்களை மாதிரி அந்த அப்பா இருப்பார்னு நினைக்காதீங்க ஒரு அப்பா தான் பிள்ளை எப்படி நேசிப்பார் ஒரு அப்பா தான் பிள்ளை மேலே எப்படி இறக்கமாக இருப்பார் இயேசு சொன்னார் ஒரு அப்பா எப்படி அவ்வளோத்தையும் நாசம் பண்ணிட்டு வந்த த மகனை திரும்பவும் சேர்த்து கொண்டார் அந்த மாதிரி ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார் ஆகவே நீங்க போய் எப்படி வேணால் வாழலான் வாழலான்னு சொல்லலை என்றைக்கும் உங்களை வெறுக்காத ஒரு அப்பா இருக்கிறார் என்றைக்கும் உங்களை தள்ளாத ஒரு அப்பா இருக்கிறார் இஸ்ரவேலர்கள் பல வெறுக்கப்பட்டார்கள் தள்ளப்பட்டார்கள் ஏனென்றால் நியாயப்பிரமாணம் இருந்தது நமக்கு இன்னைக்கு நியாயப்பிரமாணம் இல்லை நம்மை அவரை வெறுக்கவே முடியாது நம்மை அவர் தள்ளவே முடியாது நம்மை அவர் ஒதுக்கவே முடியாது என்றென்றும் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் எலும்பினிருக்கலாம் ஜெப்பிப்போம் அடுத்த வாரம் சொல்கிறேன் இந்த பாவத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவோம் உங்கள் பாவம் வேற இஸ்ரவேலர்களுடைய பாவம் வேற கிரேக்க மொழியில் இஸ்ரவேலர்கள் கிரேக்க மொழியில் பாவத்துக்கு ஏழு வார்த்தைகள் இருக்குது அடுத்த வாரத்தில் சொல்கிறேன் அதுல ஒரு சிலதுதான் நம்ம ப நம்மளது அந்த ஏழுல ஒரு சிலது நம்மளது ஆனா இஸ்ரோ வேலர்களுக்கு எல்லாமே சேரும் நீங்கள் பயப்படுவதற்கு தேவன் உங்களுக்கு பயம் உள்ள கொடுக்கல அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார் சொதப்பினாலும் அவர் திரும்பி வாங்க சொதப்புனாலும் அவர் விட மாட்டார் நீங்கள் ஒரு வேலை அவரை மறக்கலாம் அவர் உங்களை மறக்க மாட்டார் நீங்கள் அவரை விட்டு விலகலாம் அவர் உங்களை விளக்க விலகமாட்டார் நீங்கள் உண்மை இல்லாமல் போகலாம் அவர் உங்களுக்கு உண்மையாக எப்ப எப்பொழுதுமே இருப்பார் ஏன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார் என்னைக்கு உங்களை தெரிந்து கொண்டாரோ என்னைக்கு உங்களை அழைத்தாரோ என்னைக்கு உங்கள் பிடித்தாரோ அவர் மனம் மாற மனுபுத்திரர் அல்ல அவர் மனம் மாறப்போகிறது இல்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் ஏன்னா அந்த தேவன் உங்களுடைய தேவன் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேல் அக்கறையாக கரிசனையாக இருக்கிறார் நல்ல தகப்பனை இயேசுவின் மூலமாக உன் சமூகத்தில் நிற்கிறோம் இந்த அற்புதமான மாலை வேலைக்காகமை துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவத்தை குறித்தும் எங்களுடைய ரட்சிப்பை குறித்தும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பிள்ளை என்கிற ஸ்தானத்தை குறித்தும் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெளிவுண்டாக்கட்டும் நாங்கள் அனைக நேரத்தில் மற்றவங்க பாவத்தைலாம் தூக்கி எங்க மேலே போட்டு நாங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம் ஆண்டவரே இல்லை நாங்கள் யாரு எங்களுக்கு நீர் என்ன செஞ்சிருக்கிறீர் எங்களுக்கு என்ன மாதிரி ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீர் என்ன மாதிரி அந்தஸ்து கொடுத்துருக்கிறீர் இதையெல்லாம் நாங்கள் காணக்கூடியவர்களா எங்களுக்கு நீ அருமையான வாய்ப்புகளை தந்திருக்கிறீர் நாங்கள் இதெல்லாம் கேட்டு இதை நம்புகிறோம் ஆண்டவரே எங்களுடைய ரட்சகர் நீர் எங்களை ரட்சித்து விட்டீர் நீர் எங்களை ரட்சித்தபடியால் நாங்கள் ஒரு காலம் இந்த ரட்சிப்பை இழக்க முடியாது நாங்கள் எங்களை ரட்சித்திருந்தால் நாங்கள் இழந்துருவோம் நீர் எங்களை ரட்சிக்கிறதுனால நாங்கள் ஒரு நாளும் அந்த ரட்சிப்பை இழக்க முடியாது ஆண்டவரை வாழ்ந்தாலும் மறித்தாலும் எப்போவுமே உம்மையோட நாங்கள் இருக்கிறோம் எங்களை உண்மை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது இந்த அற்புதமான வேலையிலே நாங்கள் எல்லாம் கூடி ஐக்கியம் கொண்டு இந்த வார்த்தைகள் கேட்க இதை நாங்கள் வாழ அனுபவிக்க இந்த விடுதலைய இந்த சமாதானத்தை இந்த சந்தோஷத்தை நாங்கள் சரீரப்பிரகாரமாக மனதளவுல ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறதுக்கு எங்களை வழி நடத்தாண்டவரே விடுதலையா நாங்கள் வாழட்டோம் எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கப்படட்டோம் நாங்க எங்கள் மேல தேவ கோபம் இல்லைன்ற ஒரு மனநிலை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் கடவுளுடைய அன்புக்கு நாங்கள் எப்பவுமே ஆளா இருக்கிறோம்ன்றதை நாங்கள் புரிந்து வாழட்டோம் ஆண்டவரே எங்களோடு பேசினீர் இதையெல்லாம் எங்களுக்கு புரிய வைப்பாக எங்கள் தேவைகளைவும் கரத்துல தருகிறோம் எங்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பிராக நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் நாம் எல்லாரும் சொல்லுவோம் சொல்லுங்க கர்த்தரின் பெற இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் கரங்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் செவ்வாய்கிழமை பெண்கள் கொடுக்கை உண்டு வியாழக்கிழமை நடுவார் ஆராதனை உண்டு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிந்து பேசுகிற செவன் கலந்து கத்தராகி அன்பும் பரிசுத்தம் அனைவரோடு சதா காலம் இருப்பதாக சரணத்தை